உங்கள் அதனுடன் அரை தேக்கரண்டி சிறகுத்தூள் அரை தேக்கரண்டி மிளகு தூள் கலந்து சிறிது தேன் கலந்து இதை ஓரிரு வேலை தினம் பருகி வந்தால் காக்கை வலிப்பு நீங்கிவிடும் உடல் வலி ஏதாவது இருந்தாலும் அதையும் போகக்கூடியது என்னென்ன இர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்